நமக்கு எவ்வளவுமோ அவரது அருசனை விட்ட இந்த வாழி பரகாலன் வாழிகழிகன்றி வாழி குறையலோ வாழ்வேந்தன் வாழியலோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கயதோன் தூயோகம் குடதுமாகவே வாடி பரகாலன் வாடி கழிதன்றி பாவிதத்திலே இருபத்தி ஏழு நாட்களுக்கு இருபத்தி ரெண்டு பிரபந்தங்களை பற்றி ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவனானது யாரும் நடத்தாது நடத்த முடியாத காரியத்தை அழகாக நடத்தி கொண்டு வருகிறார் அதிலே எல்லோரையும் சிறந்த விசார்கள் உண்மையாக போட்ட நடுகளே ஒரு மாணவனையும் போட வேண்டும் ஒரு அபிதானத்தினாலே சுவாமி அணியனை இன்னைக்கு போட்டிருக்கிறார் கொடுத்த விஷயமோ பெரிய திருமொழி அதை போய் அரியன் என்ன சொல்ல முடியும் இருந்தாலும் அது என் மாணவராக இருக்கிற காரணத்தினாலஜி உண்டு அந்த படி அரியன் அதை என்னுடைய நிலையத்த விண்ணப்பிக்க இருக்கின்றேன் நம்ம சம்பிரதாயத்திலே வியாக்கியானத்தை பார்ப்போமானால் அதுல முன்னாடி இன்டர்நெஷல் சொல்லும் முறையில மூன்று சொல்லுவார் அதாவது ஒரு நூலை நாம் நோக்க வேண்டுமானால் மூன்று விஷயத்தை பார்க்க வேண்டும் பக்திருலியம் பிரபந்த வைல பெற்றியம் விஷய வைலட்சம் என்று உறுது அருளை செய்தவர்களுடைய பெருமை என்ன நூல்களுடைய பெருமை என்ன சொல்லப்பட்ட அந்த கருத்துகளுடைய பெருமை என்ன இருக்கின்றது அதைத்தான் சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் தலைப்பாடுகள் பொதுவான தலைப்பு பெற்றிட்டுக்கான தலைப்பா இருக்குமானால் அதில் பேச வேண்டும் ஆனால் பொதுவான கணக்கு கொடுத்த காரணத்தினாலே இன்ற மூன்று கோணத்தை தான் பார்க்க வேண்டும் என்பதாக ஒரு மரபு இருக்கிற காரணத்தினாலே அடியேன் அந்த மூன்று குணத்தை என்று அதை விண்ணப்பிக்கலாம் என்று இருக்கின்றேன் முதலாவதாக பத்து வயதில் திருவங்கையாழ்வார் யார் என்று பார்க்க வேண்டும் இங்கே ஒரு வித்தியாசம் என்று உள்ள ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் இங்கே எல்லா வகைகளையும் எல்லா கோணத்திலும் தெரியும் அவர் பகுத்துதர்ந்து பேரு பல பேரது பல விதமாக பல காலங்களில் யார் என்று கேட்டால் திருவங்கை ஆழ்வார் கடைக்கு ஆழ்வார் என்பதாக பார்ப்பார் ஆனால் அவர் ஆழ்வாராக ஆனவர் பின்னாடி எப்படி இருந்தார் அவர் ஆதிநாட்டு அரசராக இருந்தவர் ஆகையினால ஆதிநாட்டு அரசரான திருவங்கை யாருக்கேடுபட்டாரு பார்ப்பவனால் தெய்வங்களுக்கு அரசாக இருக்கின்ற அரங்கர் இருக்கிறாரே அவர்களிடத்திலே ஈடுபாட்டுக் கொண்டவர் திருவங்கையா அந்த அரங்கரிடத்திலே திருமந்திரவதேச பெற்றார் எங்கே பெற்றார் மரங்களுக்கு அரசாக இருக்கின்ற அரசு இருக்கின்றது திருவரகு இருக்கின்றது அங்கே அவர் திருவந்திரத்தை கேட்டார் அதுக்கு மேலாக எதை கேட்டார் என்று கேட்டால் மந்திரங்களுக்கு காரணத்தினாலே ஆதினாக்கான திருமங்கை மன்னன் தெய்வங்களுக்கு அரசான அரங்க நடத்திலே மரங்களுக்கு அரசான திருவரசன் அடியில மந்திரங்களுக்கு அரசான திருமந்திரத்தை எப்படி பெற்றார் வாழ்வலியால் மந்திரங்கொள் வங்கோம் நெருத்தி நெடுமாலை பரித்தவர்கள் என்று ஈடுபடுகிறார் மணவாழ் மாமலிகள் அப்படியாக பெற்ற காரணத்தினால அவருடைய திருவள்ளி சம்பந்தம் கிடைத்தது அதனாலே ஞானத்தை பெற்ற காரணத்தினால அவருக்கு மந்திரோபதேசம் மந்திர அர்த்தங்களைக் கொண்டான நிதிவேதங்களை எல்லாம் காட்டி கொடுத்த பெருமை தத்துவம் இவர் உருவாக்கம் பெருமாளை கண்டவர்கள் முதல ஆழ்வார்களே மூன்று ஆழ்வார்களே மூன்றாவது ஆழ்வார் சிறு கண்டை நின்று பேசக்கூடியவர் அதுக்கு அடுத்தவுடைய நம்ம ஆழ்வார் மெயின் கேட்ட நேரே பார்த்தவர் அது கிட்ட பெரிய ஆழ்வார் பலாண்டு கால பாடியவர் அதை இந்த ஆழ்வாரும் பெருமாடத்தை நேராக உபதேசத்தை கேட்டவர் என்று நாம் பார்த்துள்ளார் இவர் எப்படி சட்டவர்களுக்கு கேட்டால் அவரை தெரிவிக்கிறார் இருந்தமிழ் நூல் புலவன் நம்மாழ்வாள் திருவாய்மொழியிலிருந்து இங்கிருந்தூர் ஒழிந்து நுழை செய்கிறார் இவர் அவசரத்தில் செல்லுகிறார் இருந்தமிழ் நூல் புலவன் என்று காட்டுகிறார் அது மாத்திரமல்லாமல் சொல்லுகை மிக்கவரம் அதிகமான திருவாள் நாயனார் இவரை சொன்ன திருவாய்மொழி உரையில அப்படிப்பட்ட பெரிய திருமணம் நூறுபாட்டு என்பதாக ஒரு நகரத்தில் முதல் பிரபந்தமாக நாம் பார்க்கின்றன இவருக்கு என்ன பெயர் என்று கேட்டால் பெருமாள் என்ன காரணம் என்று கேட்டால் வேற சைவத்திலேயும் அத்தித்தேயமாக இவரை தவிர யாருமே பெருமாள் என்ற ஒரு பட்டத்தை கட்டவர் கிடையாது என்று பார்க்கிறோம் அதுக்கு மேலாக இவர் காலி சீராம விண்ணகத்தில் ஞானசம்பைய ஒரு குரல்டையால் ஒரு குரலா என்று கேட்டால் ஆஜினிக்க அடையாளமாக ஒரு குரலா பாடின காரணத்தினாலே சொன்னவழி பாடியிருந்தா பாத்திரம் அதுக்கப்புறமாக இரு தாண்டகளும் மதுரென்று சொல்லுகிறார்கள் திருமலைப் சித்திரைகள் என்று பாடுறோம் பெரிய திருமொழியின் இரு மலர்களும் விசாரங்கள் சொல்லி நடத்தியிருந்தார்கள் வைபவமானது மற்ற ஆழ்ந்த வைபவம் இருக்கின்றார்ணவாட மாமனை பற்றிய நூல் அதை என்ன பண்ண எடுத்த முடிவு எடுத்த காட்டுகிறார் நாலமுனிகளுக்கோ ஆளவண்டாருக்கோ எம்பெருமானா இருக்கோ நம்பிள்ளைக்கோ குலகாச்சாரக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியமானது மாமுனிகள் கிடைத்தது என்ன என்றால் இப்போ ஆலவங்க அரப்பை சீபாட்சியம் கட்டுகிறான் கேட்டால் அவரை காலத்தில் கிடையாது எந்த காலம் போய் அட்டாது அரசு செய்யுமா அவரை காலத்திலே ஆனால் மாமூலிகளுக்கு என்ன சென்று கேட்டால் நலமுகத்தை ஆரம்பித்து சக்கல அர்த்தங்களும் சக்கல கம்பத்தின் விஷயங்களெல்லாம் மாமூர்களுக்கு காரணத்தினாலே மாமூலிகள் தலை சிறந்த ஆட்சியாளர்களாக திகழ்களால் அழகாக காட்டியிருக்கின்றால் அடுத்த மாத புத்தகம் வெளியாக போகின்றது அதே போல திருவங்கை ஆழ்வாரையும் கடைக்கு ஆழ்வாரான காரணத்தினால இவருக்கு அதிக பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறோம் அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் திருவங்கை ஆழ்வார் காலத்திலே தான் திருவரங்கத்திலே அந்த அத்தியமத்துவம் என்று நேரத்தோட திருவாய்மொழி தெரிவிக்கிற ஒரு நிலையை ஏற்பட்டதுன்னு பார்க்கிறோம் என்ன கேட்டால் திருவங்கை ஆழ்வாருக்கு திருவாய்மொழியான பூரணமாக அத்தியாசம் உண்டு அதனால தான் அவர் தெரிவித்து பண்ணாரு நம்ம கோயிலுடன் குறித்துல பார்க்கின்றோம் அவருக்கு பின்னாடி மதுரை பண்ணதாகவும் போய் ஒரு குறித்து இருக்கின்றது திருவங்கையா ஆழ்வார் நம்மாழ பிரபலத்தை பூர்ணமாக அறிந்து வருவதாக பார்க்கிறோம் அதுக்கு நிறைய கல்வெட்டு ஆதாரங்கள் வத்தலா இருக்கின்றது அதுக்கு இல்லை ஆகையினால இப்படியாக இவருடைய பெருமையானது கடற்கூட்டி ஆழ்வார் காரணத்தினாலே இவருடைய காரியங்கள் எல்லாம் விசேகமான காரியமாக பார்க்கிறோம் இவரை பார்க்கிற இவருடைய பிரபந்தத்துக்கு எந்த பெருமை என்று பார்க்க வேண்டும் பிரபந்த வருளை பற்றி ஒவ்வொரு ஆச்சார்கள்ரு நஞ்சிக்கு தமிழ் நல்லோர் துறக நஞ்சிக்கு இலக்கியம் ஆவணக்காரன் என்று பார்க்கிறோம் பரகமே பஞ்சி காதலின் பொறி பரகாலன் என்று தெரிவிப்பவர் யாரு புரட்டாழ்வார் தெரிவிக்கிறார் ராமசுபூத்திரந்தாதியில நாட்டியமிகங்கள் மாண்டன என்ற பாதுகாப்பு வியாக்கியான புனரகஞ்சி தெரிவிக்கின்றார் திருவங்கையாழ்வார் காலத்தில இத்தர மதக்காரர்கள் அங்கே பூண்டையில் அட்டகாக பண்ணிக்கொண்டிருந்தார்கள் திருவங்கையாழ்வார் சென்று வாத முடி என்று குறிப்பு அங்கே வருகின்றது இப்ப திருவங்கையாழ்வார் பறவைகளுக்கு கடலின் முடி சொன்னால் இதில் வர வேண்டாம் முத்தந்தாதி வியாக்கியாரம் புனரகத்தில் பார்க்க வேண்டாம் அப்படியாக இருக்கின்றது ஆகினாலே இந்த விஷயத்தை பரகாலம் பருவகளை கலை பெருமாள் உரிமிக்க பாடலையுண்டு தன் உள்ள தடித்து அதனால் வலிமிக்க செய்ய மித ஆமா மறைவாதியராமிக்கதென்று ராசி திருவந்தியாவில் வலிமீக்கை ராமவதன் ஆனார் என்பதாக சொல்லி அதே காலத்திலே வாழ்ந்த அந்த செலவிக்கிற காரணத்தினால அது உண்மை என்பதாக நாம் சாதிக்கலாம் பார்க்கிறோம் அதனால மரவாதியர்கள் எல்லாம் இது பண்ணுகிறார் அந்த புலிகள் வீழ்த்தினார் என்று திருவரங்கில்ல வேதாந்தே திருமொழியை ஆகையினாலே எல்லாரும் அளவு கொண்டாடக்கூடிய ஒரு ஆழ்வார் உண்டு என்று கேட்டால் பிரபந்தம் உண்டு என்று கேட்டால் அது திருவங்கி பெரிய திருமொழியை பத்து காலத்தராக சொல்ல பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்ன கேட்டால் உகந்த நிலங்களினே பெருமையான இறைவனுடைய மேன்மை இருக்கின்றதே அந்த பண்புகளை எல்லாம் எடுத்துக் கொள்வார் கேட்டால் உகந்த நிலங்களிலே கண்டு கழித்தார் நம் ஆழ்வாருக்கு எல்லாம் இந்த இதற்கெல்லாம் அச்சாவதாரத்தில் இருக்கு ஈடுபாடுதான் ஏராறு முயல்பட்டு காக்கை பின் போது என்று காட்டுகிறார் ஆகையினால அச்சாவதாரத்திலே ஆச்சரியமான ஈடுபாடு பார்க்கிறோம் இதனை தெரியவாக்கள் அமளி செய்கிறார் அல்லாத ஆழ்வார்களுக்கும் இவருக்கு உண்டானவாசு இது ரே அவர்கள் மேல் அனுபவிக்கும் பெரும் மேன்மையை அனுபவிப்பதும் திரும்ப நீர்மையை அனுபவிப்பதும் திருப்பதிகளே அதை கண் கூட காண்பதும் திருப்பதிகளை என்பதாக சொல்லி மற்றாழ்வார் அனுபவங்கள் மூன்றுமை பெற்றிருக்கும் ஆனால் திருவங்கிய ஒருவழிப்பட்டு பாரு அதுக்கு மேலாக அகசுமையிலே பாடிய சோதனங்கள் எல்லாம் மற்ற ஆழ்வார்கள் அனுப்பித சோதனங்களை காட்டிலும் இவ் மேல என்று பார்க்கிறோம் ஆழ்வார்கள் சோதனங்கள் பார்க்கின்ற பொழுது மெய்மனம் மிக்கவனாக இருப்பார் செய்கிறார் அல்லாத ஆழ்வார்களைப் போல் அன்றிய சுக்குமார் திருவங்கையாழ்வார் இருப்பது எப்படி என்றால் இருக்குமா போல உதாரணம் காட்டுதான் தெரிவா சாம மலையாளர்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு காலே உண்டவம் வந்தவர்களாய் ஒரு மாதம் பற்றி நிறுவனம் வந்தவர்களாய் இருக்குமா அனுபவிக்கும் வந்தவர்களாய் பிரிவு காலத்தில் தரிக்கிறாயிலே மற்ற ஆழ்வார்கள் இருப்பது பெருமாள் அனுபவிக்கிட்டேயும் இந்த நாள் இருப்பார்கள் ஆக்கிரா வந்தால் அதையும் தாங்கிக் கொண்டு மத்திய ஆழ்வார்கள் இவர் என்று கேட்டால் இவருக்கு மத்திய ஆழ்வார் மிக வழக்கு அனுபவிக்க முடிய உருவார்த்தண்ட உருவார்த்தார் பத்து பேர் உண்டினே அவர்களை பார்த்து பார்க்கின்ற அனுபவிக்கிற பொழுது ஆச்சரியம் அனுபவிப்பார்கள் நம்ம ஆழ்வார் திருமாவளஞ்சோரமலையே கடலே என் தலையே அனுபவிப்பார் பெருமாள் சேவசாரிக்கிற பொழுது பெருமாளை பிரிந்த காலத்தில் இருக்க என்று கேட்டால் கல்லும் கலகடலும் இப்படிப்பட்டது திருமாவிலும் சோழ மலகேறு சொன்னார்கள் கந்தும் திருப்பார்களை எப்படி ஆகின்றது கனகடலும் காரணத்தினாலே அங்கு என்ன பலகின் பெண்களை காட்டுகிறார் பிரலோகாச்சாரியர் எார்களோ அவர்களை பார்த்துப்பார் ஒருவர் உண்டினே யார் அவர் அவர்தான் மதுரகையாளருந்து காட்டுகிறார் அதே போல இவருடைய மென்மை எப்படி இருக்குமே கேட்டால் இவர் உண்ணவும் மாட்டார் பட்டினி விடவும் மாட்டார் மலையாளரை போல ஒரு மாதம் பெருசு அவனவ மாட்டார் பொதுவாக பட்டி போட மாட்டார் அனுபவித்துக் கொண்டு அந்த அம்மையார் ஒரு கட்டுப்பாடை விதித்தார்கள் எனக்கு பைத்தவனாக இருக்க வேண்டும் அவர்கள் பட்டதற்காக பண்ணிக்கொண்டவனாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அடியாருக்கு தினந்தோறும் ஆயிரம் அடியார்களுக்கு அன்னமலிங்க திருக்கண்ண பெருமாள் நிறுவனால் என் திருவற்றழுத்த கற்று புத்ததும் நடியார் கிழமை என்று சொல்லுகிற காரணத்தினாலே அங்கே திருமம் பிரார்த்த கேட்டு அறிந்தாரு பார்க்கிறோம் அதுக்கு என்ன விஷயம் என்று கேட்டால் அங்கே பணி மசாரம் பண்ண காரணத்தை அவருக்கு நூறு பாசுரங்கள் அடியார் கருமையு தொண்டருக்கு தொண்டராக இருந்தாலும் பார்க்கிறோம் அதனால்தான் பண்ணுகிறார் மற்ற சன்ன இல்லாமல் நேராக நூறு பாசுரத்தை சமர்ப்பித்தாலும் பார்க்கிறோம் இவருடைய ஆழ்வாய் பெருமை என்ன என்று கேட்டால் வர் இலங்கியிலே புதுவை போறதை என்ன காரணம் என்று கேட்டால் அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் வைத்தவ சம்பிரதாயத்தை கனி பெருமை என்ன என்று கேட்டால் அதாவது பாடல்களோட பண்டிதை பாடப்பட்டது பாடப்பாற்றது பாடப்பாட்டது எங்க சொல்லி என்று கேட்டால் பெரியார் பெருமானுக்கு பல்லாண்டு பாடம் ஆசைப்படுகிறார் என்ன தேவைப்படுவதற்கு அதனாலே அவர் கையில் யானை மணியை கொண்டு பாடுகிறார் மணவாளிகள் அருளை செய்கிற பொழுது உதய மாலை திருளெத்த வாழ்வார்கள் தீர்வை அறிவாரார் அருளை தேவை அறிவாரா அருளத்த நாதே சொல்லிவிட்டு அவர் வாழ்க நாமத்தில் காலமுற தாளத்தில் கண்டிசைத்தான் வாழியே வேதாந்த தேசினி தமிழ் மறை இந்சை தந்தவள்ளம் மூலம் தவணறி மூட்டிய நாடமுறி கடலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகழ்ச்ச அமிலத்தை என்பதாக சொல்லி தமிழ்மலை இனிக்கை தந்த வேண்டும் என்ன காரணம் நம்மழ்வார் திருவார்கள் அழி செய்கிறார் இசையிடும் பண்ணியில் பாட வந்தால் அவர் கேட்டவர் தமரே ஆகை நானே நாம் தெரிவிக்க வேண்டும் வந்து அச்சார்கள் ஆடி ஆடிக்கை எப்படி தெரிவிக்க வேண்டும் செய்தால் நாம் போய் சேர்ந்த செய்துக்கூடாது என்று சுவாமி நம்மளை குறிப்பை காட்டுகிறார் ஆடி ஆடி அகங்கரைந்து முதலாடி இரண்டாவடிக்கு ரெட்டிப்பு வீட்டில் வேண்டும் என்று காட்டுகிறார் அஞ்சலைய மனநாராய்ச்சி மனநாராய்ச்சி அந்த ஆற்றை தோற்றும்படிக்க வேண்டும் என்று நம்ம குறிப்பாக ஆகையினால இந்த பண்ணி எப்படி வரது பார்க்க வேண்டும் எதுக்கு எப்படி பணவரால் பண்ணுக்கு ரெண்டு முக்கியமான அடிப்படை இருக்கின்றது முதலாளதாக யாப்பு எந்தவித யாப்பு இருக்கின்றதோ அது வந்து வறட்சியையும் அந்த பாவங்கள் இருக்கின்றதே அந்த பாவத்தை வைத்து அதில் என்பதாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் எடுத்துக்கொண்டாலும் இதை பார்க்க வேண்டும் என்று கேட்டால் யாப்பை நாம் பார்க்க வேண்டும் திருவங்கையா ஆழ்வாருடைய சிறீ திருவள்ளு பார்ப்போமானால் என்ன பண்ணுகிறார் ஆசிரியர் துறையே மூன்று திருமண செலுத்தினார் அரிசியில் ரெண்டு எழுத்தின் ஆசிரியர்களே ஒன்னு இருபத்தோரு பதிகங்கள் எல்ஜி ஆகிய நிறுத்த பதினாறு பதிகங்கள் எம்பீர் கழிந்த ஆட்சியர் பதினெட்டு ஐம்பத்தி மூணு வருகின்றது ஆறு ஏழு பார்க்கிறோம் அதுக்கப்புறமாக 10 பத்து வதிகங்கள் பார்க்கிற வெண்டலையால் பிறந்தவர்கள் கொட்டை களிப்பாவதை ஒன்று வஞ்சி விருத்தத்திலே ஒன்று வெண்டு ஆகை தாக்கி கேட்டால் இந்த நூறு பதிகங்களும் எப்படி வருது என்று கேட்டால் முக்கியமான பண்களை வைத்திருக்கின்றது அதாவது யாப்பு இந்த யாப்பை கொண்டுதான் விஷயம் விண்ணப்பிக்கிறாய்ச்சியாக விட்டு போன விஷயம் பால் விஷயம் பெற்ற பத்ததை சொல்லுகின்றேன் சாதாரண புத்தகம் பார்த்தோமானால் நாலாவது மௌனம் போட்டவர் முடிச்சுரு அப்பாவுமாதையா அவர் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால் அங்க ஒவ்வொரு சிறுவாய் ஒளி பதியும் ராடத்தை போட்டு பண்ணை போட்டு கர்நாடகத்தை போட்டு ஆடரும் போட்டு மாமிர ஆச்சாரியின் வியாட்சியான பார்க்கின்ற பொழுது அவர் புதிதாக ஏழு பண்களை சொல்லுகிறார் நபர் ஊதிஜா இருக்கின்ற அப்படின்னு சொல்லுகிறார் நான் எல்லாரையும் விசாரித்த சங்கீதக்கார்கள் இந்த பண்புகளை தெரியாது என்பதாக இருக்கேன் காட்சி கொடுத்தி கொடுத்த பண்களை எழுக்கலாமா ஆகைய வேண்டும் என்று கேட்டால் இந்த பண்களை பற்றி வரைத்தேன் அதை என்ன கண்டுபிடித்தோம் என்று கேட்டால் அதுக்கு யாப்புதான் முக்கியம் இந்த பாவங்கள் முக்கியம் அதுக்கு மேலாக சொல்லப்பட்டே பார்க்கின்றதானது ஒரு பொருளை பல செயல்பாடு மாலை என்று பெயர் மாலை மாறியாக ஆழ்வாக்கப்பட்டுகிறார் கேட்டால் தன்னுடைய பிரபந்தங்களை எல்லாம் பதிகங்களை எல்லாம் மாலையாகவே காட்டுகிறார் பதிகத்திலேயே செஞ்சோலால் அடித்த தெய்வ நன்மாலை மாலை நன்மாலை தெய்வ நன்மாலை என்று எங்க அட்டைக்கு அடைமொழி அவ்வளவு போட்டு காட்டுகிறார் அப்படி பார்க்கிறோம் அதுக்கப்புறம் மாலை சொல்லி பொழித்த தமிழ் மாலை பாதளின் தமிழ் மாலை என்பதாக சொல்லி இப்படி பல மாலைகளை காட்டுகிறார் திருவங்கையா மாலை பாதுகாத்த இதே மாதிரி இது திருவாயு வழியில் மாலை வருகின்றது பார்க்கின்றோம் அதுக்கப்புறமாக வழிகாட்டியார் ஆனால் அவர் தனித்தன்மை இருந்தாலும் இந்த ஆழ்வார் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால் கெட்டாவதார ஈடுபாடு காரணமாக கைத்தொட்டி விளையாடும்படி கூறுவதாக என்ன பண்ணுகிறார்கள் தாமோதர கையால் கொண்டாடி தவறே கண்ணனே கொட்டாய் செப்பான் என்று பார்க்கின்றோம் இவருடைய அழகாக இருக்கின்றது பார்க்கின்றோம் அடுத்தபடியாக பாதுசாப்பிட அழைக்கிறான் அந்த ஆழ்வார் ஈடுபடுகிறார் எந்த பெருமானே உண்டாய் என் நம்ம உண்டாய் என்பதாக சொல்லி ஒரு பதிகளே பாடி இருக்கிறார் பெரியாழ்வாருடைய வழியில வந்த காரணத்தினாலே அதுக்கு மேலாக கித்தாவதார ஈடு காரணமாக ஒரு தென் மனுகிறார்கள் என்றால் கண்ணனோடு ஊடுகிறாள் நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னமின் கையாத்தி இங்கொரு நாள் மருந்தியல் என் தினம் ஜீவன் தான் என்பதாகச் சென்று பார்க்கிறத பார்க்கிறார் ஊழல் பார்க்கிறேன் என்ன பண்ணுகிறார் காதில் கழிப்பிட்டு கழிக்க அனுபவிக்கும்படியாக காட்சிக் கொடுத்துகிறார் அதுக்கு மேலே இவருடைய ஊழலை கிட்ட என்று கேட்டால் அந்த குறைசேகர் ஆழ்வாரோ மற்ற நம்மழ்வாரில் ஊழல் எல்லாம் கிஷ்டாபாரத்தின ஊழல் சேவை கருவே கிடையாது திருமங்கையாளர் உங்களுக்கு நந்தார் அறிவீர் தீயார் அறிவீர் இவ்வுலகத்திலே தான் அறிவீர் இதே அறிய இந்த சொல்லி கேட்கின்றார் அவர் என்ன கேட்டார் பின்னாடி பிழை வைக்க அருகே போகிறோம் ஆகினாலே அச்சாவதாகவே காட்ட தனித்தன்மை இருக்கின்றது அது திருவங்கையாள பாடல் தான் பார்க்கலாம் பார்க்கிறோம் அதுக்கு மேலாக ஒரு ஆச்சரியமான ஒரு அமைப்பு அது திருநாவற்ற பாடலையும் பெண்கள் ரெண்டு பிரிவாக கூடி என்ன பண்ணுகிறார்கள் ஒரு பிரிவினரும் எழுத்துவார்கள் மறு பிரிவாக்கு விடை கொடுப்பதாக இருக்க செய்யும் இப்படி கைகோசி ஆடுவது ஒருத்தர் கேட்கறது ஒருத்தர் மறுப்பதாக இருக்க செய்யும் எம்பெருவான் பெருமைகளையும் எளிமைகளையும் பாடல்கள் தான் புது போக்கு இருக்கின்றது நம்முடைய நாராயண பவரத்தில் திருவங்கையா பருவத்திலும் பார்க்கலாமா வேற யாரும் சாடல்கிட்ட போகவே இல்லை வண்ணக்கருங்குளில் ஆட்டியால் கொத்துண்டு கண்ணி குறுங்கால் கட்டுண்டால் காடேடி கண்ணிலும் பார்க்கிறோம் கடைசி பதிகத்தில கேள்வி கேட்டு பேசுவதாக இங்கே போக கண்டீரே கேட்கிற போல அது மாதிரி இருக்கு இந்த அனுபவமான இங்கேதான் பார்க்கிறோம் இதற்கு மேலாக இது பண்ணுகிறார் என்று கேட்டால் பழமொழியை வைத்து பாட்டுதான் பாடுவதற்கும் சைவத்தினர் இருக்கின்றது பழமொழி பாடல் உள்ள பழமொழி வைத்து அனுபவிக்கிறார் பழமொழியை பார்ப்போம் தாயார் பரகால் நாயகியான நிலையை அறிந்து பெருமாளை நோக்கி கேட்கிறாள் என்னை நெருப்படி இருக்கிறீரே உமக்கு தகுதியா என்று கேட்கிறாள் தாயார் கேட்கிறார் என்ன காரணம் என்று கேட்டால் நீ பறப்பதே இருக்கின்ற பொருட்கள் வைப்பதாக நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் அந்த தாய் பாஜிரம் வருகின்ற பொழுது அங்கே கேட்கிறார் இந்த கையில ஒரு கிண்ணி இருக்குன்னு சொன்னால் அது குழந்தைகளை சற்று கிரோமாக கொண்டு போயிடலாம் பெரியவாக்க தட்ட முடியாது அதை குழந்தைகளை கிண்ணம் இருக்கின்றதே என்ன காரணம் என்று திருவுள்ளம் கேள்வி திருமண தேவை ஆச்சரிய மக்கள் சேவை ஆகிட்டு இருந்தது ஏழாச்சி ஓடி விட்ட விட்டு வைத்தார் அதே மட்டுமே இது வந்த அது என்ன பண்ணார் கேட்டால் அருளார் திருச்சக்கரத்தால் என்றால் கல்லவள் கோதை காதல்கள் கிண்ணமே பேசுவது எந்த நிதான என்பதாக சொல்லி கேட்கிறார் அங்க எந்த விதே தேன்மொழுகின்ற மத குடியுடைய என் மகளுடைய ஆஜை இருக்கின்றது அதையும் காரிக நாதர் கருத்தும் இருக்கின்றது அந்த ஆஜையை பழிக்கின்ற அருடைய கருத்து என்ன பண்ணிருந்து கேட்டால் சிறுபிள்ளையின் கையில் உள்ள கிண்ணத்தை போல நீர் உபேட்சிப்பது முறையோன்னு கேட்கிறார் குழந்தைகையில கிண்ணம் இருக்கின்றிருக்குற என்ன பழமொழி என்று கேட்டால் பிள்ளை கையில் கிண்ணம் மெல்லவே கொள்ளலா இதான் பழமொழி குழந்தைகளை போயிடலாம் பலரா கையில உள்ள கிண்ணம் காட்டம் ஆனால் பாலரா இருக்கிற கையில உள்ளதை சுலபமா வேண்டி வாங்கிடலாம் சுலபம் வாங்கலாம் மாதிரியாக அப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம் என்பதாக சொல்லி இப்படி பழமொழி வைத்து ஒரு பதியிலே பாடுகிறார் வேற எந்த பாடலில் ஆகதான் பெரிய திருமொழி திறந்தது எனப்பெண்ண பெரிய திருமொழி அதை சொல்லுகிறார் பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கேட்டால் இந்த அந்தாதி இருக்கின்றது அந்தாதி தான் நம்முடைய தலிக்கிறது தமிழ் இலக்கியத்திலேயே அந்தாதி பாடல்கள் நேர்ந்தது கேட்டால் ஆழ்வார் பாடல்கள் பார்ப்போம் காரைக்காம அற்புதம் அடி அந்தியாக அங்க பார்க்கிறார் அந்தாதி எந்த ஆழ்ந்தா இருக்க உள்ளது அடி அந்தாதி இருக்கின்றதே அது இவர் பாடலேயே பார்க்கலாம் வணங்கி தொழுவாக்கு பாடலாக அமைந்திருக்க இருக்கின்றது அது பெரிய திருமொழி ஒன்ற தவிர வேலை பார்க்கவே முடியாது மற்ற ஆழ்வார பாடலே கிடையாது பாரம்பரம் அதுக்கு மேலாக எண்ணிலை திகிட்டு வரும் அதில் என்ன பண்ண வேண்டும் எண்களை சொல்ல இரண்டு முறை பாடர் ஒண்ணும் சாதாரண சொல்லது உள்ளது எப்படி இருக்கு என்று கேட்டால் இவர் பொழுது பட்டாய வேதங்கள் நான்கும் ஐந்து ஆறு செல்லிக்கொண்டு நாலஞ்சு ஆறு கொண்டு போவார் திருநாபுரம் ஏழு ஏழை சேர்த்து பாராட்டுகிறார் ஆனால் ஏசி இறக்க இருக்கின்றதே பார்க்க வேண்டும் புனிலாய் புனர்குமாய் அப்படின்னு அஞ்சு நாளும் வரதே தவிர ஏசி அணக்கை பார்க்க முடியாது ஆனால் திருவங்க பாடலை பார்த்தோமானால் ஒரு குரலாய் இரு நிலம் மூவடி மண் வேண்டி உலக ஒன்றும் தருகவன மாதலி சொல்லுகிற காரணத்தினாலே ஏசி இலக்கிய பாடக்கூடிய வழி இருக்கின்றன அதைவார் திருவாய்மொழியிலும் ஒரு இடத்துல எண்ணிலம் வருகின்றது திருமணிக்காக பாடுகின்றார் ஆனால் திருமங்கையாளர் பாடவில்லைதான் எண்ணிலையின் நிலையம் வருகின்றன அல்ல ஏசி இறக்கூடிய முறை இருக்கின்றது அது இங்கேதான் பார்க்க முடியும் என்று பார்க்கலாம் அதுக்கு மேல ஆச்சரியமான இன்னொரு பாசனம் என்ன என்று கேட்டால் முதலடியே நாலாம் அடியாக வர வேண்டும் வேற ரெண்டாள் வாசனம் கிடைக்கிறார் து முதலையே நாலாவடியாக வரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது திருவங்கையாய்வார் பிரிசுதான் பார்க்கலாம் என்று தவிர பெருங்கும் பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான அமைப்பு இருக்கின்றது சொல்லுகிற வழக்கம் கேட்ட சொல்ற வழக்கம் ஒருவேன் அடுத்த கோழி கூப்பிட்டு புறப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரார் கோழி கூட போயிட்டார் பத்தமர் நேரம் சேமிச்சுட்டு அவர் உபச்சாரம் பண்ண மாட்டானா அவர் காரணத்தினால களிக் பண்ணலாம் போயிட்டான் கோழி கூப்பிடு பார்த்து போயிட்டார் கோழி கொண்டு சொன்னார் சொன்னா கோழி கூப்பிட்டு சேர்ந்தார் என் ஆச்சார அர்த்தம் கண்ண வரைச்சி வழியில் கோழியை கட்டி கொடுத்துட்டான் அதை உருந்துதான் கோழி சட்டம் போட்டதை புரட்டு போயிட்டார் என்பதை அகத்தில் பார்க்கிறோம் அனுபவத்தை திருநாட்டில் நிற்கின்றது கலியன் பாசுரங்கள் ஒளிவிக்க பாசுரங்கள் டைவர்கள் நம்முடைய வைத்தவத்தில ரெண்டு முறை பார்த்தார்கள் நடக்குமாவர்கள் உண்மை என்ன என்று கேட்டால் நாங்கள் பண்ணிச்சோம் அழகாரம் பாடுக்கிறோம் தெளிவாகவும் இருந்த ஐங்கார் பாங்குகள் எல்லாம் ஒரே காட்சி கத்தலா கத்தரார்கள் அது என்னது புரியுதே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கின்றது அதே போல எங்களுக்கெல்லாம் வரலாறு இருக்கின்றதே தெரியுறான அழகான வரலாறு இருக்கின்றது எங்களுக்கு வைத்தவரம் கிடையாது அவளை தெரியாது இது ரெண்டு குறைவாக சொல்லுகிற வழக்கம் அதை போல வார்த்தை என்று கேட்டால் நான் சேமிக்கிற ஆழ்வார் மோசர்கள் மாதிரியாக அவளால் சேவிக்க முடியலையில அடிய சிவங்க முடியாத விஷயம் அந்த நந்திக்கு அண்ணன் உள்ள அந்த பூஜா பூஜை பண்ற சிவாச்சாரியர்களோ மற்றும் பிராமணர்களோ பஞ்ச வீடு வேதங்கள் சொன்ன விற்பாடு பஞ்சபுராணன் என்று அஞ்சு பாடுகளா அந்த பஞ்சபுரம் இருப்பாடு யாரு வா என்ன பண்ணுவாரு கேட்டால் நாம் தான் கரியன் உதிமாளையாக தெரிவிக்க வேண்டும் அது இப்படி அந்த அழகை தெரிவிக்கிற விஷயத்தை பார்க்கிறோம் வாதினார் சொல்லுமா இருக்கு செய்யும் எப்படி பார்க்கிறான் அதே மாதிரியாக நந்தி ஒரு முன்னர் என்ன பண்ணுகிறார் அங்கேயும் பார்க்கறா பாடலை யாரும் கேட்டால் திருவங்கையாக்கரதான் ஒருவிக்க பாடலை தவிர விதிமானி பாடல் யாரும் பாடவே இல்லை இப்படி பார்க்கிறோம் அதுக்கு மேல ஒரு காட்டுகிறார் அதாவது சாசனத்தை ஏற்றுகிற பொழுது குறில நெடுலெட்டே கிடையாது குறித்து விட்டே பதிவேண்ணுறம் அடிகல் நடைமை என்பதாக சொல்லி பத்து பாசனங்கள் இதே மாதிரியாக இருக்கின்றது பிரபஞ்ச கழிவே கிடையாது அந்த தனித்திரைகளுடைய தான் திருவங்கி ஆழ்நாதன் பெரிய திருமொழியை பார்க்கலாம் இதற்கு மேலாக திருவங்கியார பாடல்களை தான் இசை இன்பத்தை பார்க்கலாம் என்ன இசை இன்பம் என்று கேட்டால் அவர் பாட வேண்டும் என்று பாடுவது மாற்றம் இல்லாமல் இடத்துல பயன்படுத்தியிருக்கிறார் திரிய திருமணியில பார்க்கலாம் தம்முடைய சாசனங்களை எல்லாம் பாட வேண்டும் என்று அகம்பயின்ற சீர்பாடலுக்குள்ளதாக பெரும்பாலும் சீர்பாடல் என்று காட்டுகிறாருங்க பண்ணுடன் பாடுகிறார் என்ன பாடல் அடுத்த கேள்வி பன்னிர பாடசாமி இசையாகும் என்று கேட்டால் வைந்த தீர்ப்பாடல் விபத்தும் வல்லார் வீட்டிலிருந்து வாழ்வாரதாக சொல்லி பல சேர்க்கிறார்கள் என்று கேட்டால் பல்வேறு அத்தியாபங்கள் செலிக்கின்ற பொழுதும் அந்த இசை இன்பம் குறையாமல் ஆடவசிக்காவிட்டால் கூட என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால் முறையா செவித்தோமானால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் என்று பார்க்கிறோம் அதுக்கு அது மாத்திரம் அல்ல ஒரு பண்ணு எடுத்துக்கொள்ள திருவங்கிறார் இந்த பண்களில் என்று கேட்டால் அது வந்து ஒரு எங்க பாட வேண்டிய பண்ணு என்று கேட்டால் மலைப்பிரதேச பாட வேண்டிய பண் அகன நிமிட முதல்ல அந்த குறிஞ்சி நிமிடகிறார் கேட்டால் மதியாசனத்திலே அங்கே பாடுவதாக காட்டுகிறார் அடுத்தபடியாக திருமங்கணத்திலே குறிஞ்சிப்படு மனதாக காட்டுகிறார் அதே அதே ஆழ்வார் அந்த பண்ணை காட்டுகிறார் பெருமை என்று சொல்கிறேன் அதாவது மனப்பிரதேசங்கள்ல யானைகள் என்ன ராத்திரி வேலை வயல்ல வந்து அந்த பயிர்கள் தான் தம்பி வர செய்யும் அப்போ யானை தனியாக வர கூட்டம் வர செய்யும் ி அங்கிருப்பார்கள இந்த யர்க பொது குறிஞ்சி பண்ணை பாடுதான் என்னாகும் என்று கேட்டால் மயங்கி விடும காரணத்தினாலே வயலில் பயிர்கள் எல்லாம் தந்தம் ஆகாது என்பதாக திருப்பள்ளியில் பேசுகிறார் அங்கு வதரில் காட்டுகின்றார் அங்கே பண்டுகள் தான் பண்பாடுகள் தான் பரியாசமர்த்தல அதை கேட்டு யார் மயங்குற என்று கேட்டால் யானையின் மயங்குகின்றது பெரும்பாலும் மயங்கி இருக்கிறார் என்பதாக சொல்லி ஆழ்வார் அழகாகிறார் மயணம் தகுந்தபடியாக வண்டுகள் பாடுவதாக காட்டுகிறார் என்ன பாடும் என்றே வருகின்றது காமரங்கும் கணபுரத்தன் கருமணியே ாமரம்பாடுமரம் என்று பெயர் என்ன பண்ணுவேன் என்று கேட்டால் பெருமாள் ஒரு மயக்கத்தை மோகத்தை பாடுமா அப்படியாக இந்த பண்களைப் பற்றி நைவளம் நைவளம் என்ற ஒரு பணம் அது முக்கியமான பண் அதுக்கு நட்ட பாட என்று சொல்லுவார்கள் சொல்ற வழக்கம் இது என்ன பண்ணுகிறார் ஆழ்வார் அழகா காட்டுகிறார் என்ன பண்ணார் கேட்டால் நைவளம் என்ற பண்ண நைவளம் நலித்து பொருள் நந்தி உள்ளவரம் என்று காட்டுகிறார் பயன்படுத்துகிறானா கண்ணம் பயன்படுத்துகிறான் எத எம்பெருமான் பக்தர்களிடத்தில் அவளை மயக்க வேண்டுமானால் வழி கொண்டு வர வேண்டுமானால் நைவளம் என்ற பண்ணை பாடி காண்கிறார் என்ன காரணம் என்று கேட்டால் பரகால நாயகியானவள் பெருமாள் இடத்திலே நீண்ட ஈடுபாடு கொண்டார் காரணத்தினாலே நைவரன் என்ற பண்டை பாடி அந்த தரகால் நாகி வளர்ச்சா இருந்ததாக பார்க்கின்றோம் அப்ப எந்த பக்தர்களை வளைப்பதற்காக பக்தர் கோபத்தை தலிப்பதற்காக என்ன பண்ணுகிறான் அவரை நாம் வளைப்பதற்காக நெய்வளத்தை பாடி வளைத்தார் பல இடங்களிலே அது தனியார் தலைப்பு இருக்குமானால் அது என் பண்ணை பற்றி விசாரணமாக சொல்ல இருக்கின்றேன் அடுத்த மாதம் ஜூன் மாசம் இங்கே கடோவருடைய வருகிறேன் பேச உதவி சேர்க்கொள்கிறேன் ஆழ்வார் சொல்லுகிறார் பாலை பாலை பண்ணுக்கின்றையாழ்மக்கு பல வகையான காட்டு மேலாக நாட்டாரை செய்து செல்வாக்கு அவர்களுடைய பாகனாக பார்க்க முடியலை கும்மிப்பாளருக்கு சென்ற சண்டத்திலே பத்தாம் பத்தி ஏழாம் திருமொழில அழகாக சொல்லுகிறார் கால எழுந்து கடைந்தையும் கண்டேன் போனேன் பாடல் அது ஆழ்வார் அழகா பாடி இருக்கின்றார் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால் சரியாக கலைதை நடத்த இதை நாம் கும்மிப்பள்ள பாடி காட்ட வேண்டும் அதை போல கூசல் பாட்டு அது இங்க வரது திருமங்கி ஆழ்வாருடைய ராமாவத அனுபவம் இருக்கின்றது அது ஆச்சரியமான அனுபவங்கள் எந்த ஆழ்வார் ராமாவதார ஈடுபடுவார்கள் ஆனால் திருவங்கி அனுபவம் என்று பெயர் யுத்தகலத்தில் நடக்கிற நிலை இருக்கின்றது அது பேர் எங்கே தமிழகத்திலே கிடையாது தமிழ் இலக்கத்திலேயே இலக்கண இலக்கண ரெண்டு பேர் ஆழ்வாரை தான் பார்க்கிறோம் இலக்கம் என்று செய்த தீவினை இம்மேஎவர்கை காலி பறக்க யாவன் முறைதன் பட்டனன் நீ யாவர் குறைத்தோம் நாயர்களால் விட போவே கோலவல்லி ராமதிரே அறக்க ராமிப்பால் நங்கடங்கிறோம் தடம் பொங்கல் தம் பொங்கோ என்பதாக சொல்லு பாடி இருக்கிறார் பொங்கல் தம் கோ ஒரு மிக கூட்டாக பார்க்கின்றோம் அந்த கூத்துக்குரிய இசைல என்ன கேட்டால் இந்த பதியம் அமைந்திருக்கின்றது அதாவது ராவண சம்பகம் ஆய்விட்டு என்று பார்க்கிறார்கள் ராவணத்திலே தோல்வியின் அறக்கர்கள் அரக்கடை விட அபயம் வேண்டி இங்க வந்து இருக்கிறார்களா அவதிதானே என்பதை சொல்லிக்கொண்டு அறக்க ஆரோப்பாளர் அஞ்சியோந்தனம் சொங்கத்தம் என்பதாக சொல்லி ஒரு புதுவகையான கூத்து இருக்கின்றது ராமாயணத்தை திருவங்கையா திருக்கோவில் அந்த கூத்துக்கு இன்னொரு வகை இல்லை என்று கேட்டால் குழமணி தூரம் என்பதாக சொல்லி அடுத்த மரியம் திருநாமம் உம்மை தொழுகின்றோம் வார்த்த பேசி ரம்மை உங்கள் வானரம் கொல்லாமே கூத்தர்களோல் ஆடுகின்றோம் குழவனின் உரமே என்ன ஆச்சரியமா இருக்காள் உண்மை தொழுகின்றோம் வார்த்த பேசி ஈராட்டி சொல்லியிருப்பா தர்மம் இங்கிலீஷ் சொல்ற வழக்கம் பிளீஸ் புட்டிபார்க் என்ன இங்கிலீஷின் கேட்டால் பிளீஸ் புட்ட வேர்டு அவ்வளவுதான் ஒருத்தானரம் சொல்லாம கூத்தர் போல ஆடுகின்றோம் குழமடை துறவு என்பதாக சொல்லி இந்த பாசுரங்கள் தோற்றர்களிடம் தோல்வி என்ன தோல்வியும் சரணாகதியும் உண்மை தோடுகின்றோம் சரணாதி பண்ணுகலாம் என்ற ஒருவன்தான் பார்க்கின்றோம் என்ன பண்ணால் அந்த பூத்து இசை இருக்கின்ற அதில் பார்க்க அமைத்து இருக்கின்றார் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு நிதாக சொல்ல வேண்டும் பெரியார் பாசுரங்களில் பிள்ளை தமிழ் பாதுபாத்தோமானால் ஒரே மாதிரி வராது மூணடி ஒரு அளவிற்கு செய்யும் நாலாம் அடி துள்ளி பாயும் துள்ளி பாயும் மேலாக சொல் அணி என்பதாக ஒரு வகை பார்க்கலாம் திருவங்கையா பாசிலேயே பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த பண்ணம் என்ற ஒரு சொல்லிருக்கின்றது திருவங்கையா பெருமாட்ட சென்னை இன்னொரு பெருமாள் போய் மூடினார் சென்னை எப்படி கூடாருங்க கேட்டால் அழகாக சொல்லுகிறார் உன்னை வண்ணம் வண்ணம்ின்றம் வண்ணம்னென்றால் பொ வண்ணம்ணியின் வண்ணம்ிரமேரி விஷந்து கொள்ள வேண்டும் எப்படும் அப்படுகிறார்கள் கேட்டால் அவதரிக்கிறால் அவதாரம் சென்றுகிறோம் ஏன் அவதரிக்கிறான் என்று கேட்டால் ரக்ஷன் காரணத்தினாலே அவன் அவதரிக்க வேண்டிய அவதாரம் பண்ணுகிறான் இதுக்கு ஆட்சேபணம் அவதரிக்க எவனுக்கு கருமாறவர்கள் இருக்கின்றதோ அவன் அவதரிக்க வேண்டும் அப்ப நீங்க சொல்றபடியாக எம்பெருமான் ராமன் அவதரித்தான் சித்த அவதரித்தான் சொன்னால் அவனுக்கு கர்மானம் இருக்கிறது ஆகையினாலே அவதரிக்கிறான் என்பதாக அந்த பூர்வ பட்சம் அதுக்கு என்ன பதில் என்று கேட்டால் மனிதன் கர்மத்தாலே அவதரிக்கிறான் அவன் ஏன் அவதரிக்க வேண்டும் அவதரிக்காத காரியம் பண்ணக்கூடாது என்று கேட்டு வருகின்றது அதுக்கு என்ன பதில் என்று பார்த்தோமானால் பரித்ரா நாய செல்லப்படுகின்றது இதுக்கு மேல என்ன விஷயம் பதில் கேட்டால் எவ்வளவு மனுஷனா பிறந்தான் அவனுக்கு இந்த பிரகிருக்கு வருமா வராதா எவ்வளவு மனுஷனே நடித்தவனால் எவ்வளா தேகாந்தர பிராப்தி தத்தவ முக்கியத்தேன்னு சொல்லக்கூடியதாக குழந்தையாக உடம்பு அழகா இருக்கின்றது நடுத்தர வயது வாலிபத்தில் பரமாதமா வயசானால் மெலிச்சு போயிடலாம் அப்போ இந்த கேள்வி வருகின்றது அங்கேதான் அழகா செல்கிறார் அவனுக்கு வராது அந்த அவரை வந்து ஒண்ணும் பண்ணாது எப்படி என்று கேட்டால் இப்படி மெலாம்பழத்துக்குள்ளே மெலாப்படத்திற்குள் ஓட்டுக்கு தொடர் இருக்கிற பொழுது சின்னத்திற்கு வளர்ற மாதிரியாகவும் மேற்கன கடலைக்காய் இருக்கின்றது அந்த பருப்புக்கு தோன்று மாதிரியாகவும் எம்பெருமான் யுவன் தோறும் ஜனங்களுக்கு தக்கவாறு அவன் திரிவே நிறங்கள் மாறுகின்றன எம்பெருமான் நிறவம் மாறுபடுகிறது என்பதாக சொல்லி பாகவத பாதி நீன்மை பாஜயம் பதும் என்று அவர் ஆதி கிருத யுகத்திலே உள்ளவர்களுக்கு ஜனங்கள் எப்படி என்று கேட்டால் சாத்திய குணமே முழுமையாக நடந்தவர்கள் எவ்வளவுதான் தன்மை எப்படி கேட்டால் அந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற காரணத்தினாலே அவன் பால் போன்று வெண்மையாக இருப்பான் என்பதாக அங்கு கல்லப்படுகிறது அடுத்த யுகமானது திரேஜா யுகம் அப்ப என்னாகுது கேட்டால் சாத்திய கலக்கரமான மாறுபடுகிறார் செம்புள்ளி ஆழ்வார் ஈடுபடுகின்ற அப்ப என்னாச்சு மூணு உண்டு வருது மூணு சேரத்தினாலும் பசும்புறம் பட்டைமா மலகோரின் மேனி யாக்கியான எங்க அமர்நாதினால யாக்கியான பெரியாட்டம் காட்டுகிறார் பச்சைச்சட்டை உடுத்தி தன்னிடத்தில் உள்ளதெல்லாம் அடைய காட்டி என் உள்ள கொள்ளை கொண்டாரே ஐயோ என்கிறார் பச்சை சட்டை உடுத்தரிகளும் தாபரகத்தில் பச்சை இருக்கிறான் கருதி கேட்டால் இங்க வந்து கருப்பு தான் இல்லாம் ஆகையினாலே எல்லாம் கருப்பு லெக்சிருக்கி கவலைதார காரணத்தினா கருப்புன்னு காட்டுகிறான் ஆகையினாலே அதான் திருமங்கை ஆழ்வார் பாலி நீர்மை செம்போ நீர்மை பாசியின் பலுமுறை காட்டுகிறார் அதை பார்க்க வேண்டும் என்று ஆக யாருக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு அதனால கேட்கிறார் அவரை இன்ன வண்ணம் என்று காட்டி கேட்கிறார் விசை கிழக்கிய சொல்ல போறேங்க இதுக்கு மேலாக ஆழ்வாத திருமங்கை ஆழ்வார் பாசனம் உள்ளத்தான் வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கலாம் வேற எந்த ஆழ்வா பாச வரலாற்று செய்தி கிடைக்கவே கிடையாது நந்தி பணி செய்த நகர் நந்தி புற உண்டக நன் மனம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் என்று சொல்கிறார் எந்த இதற்கு எழுபாடம் எழுத உலகமாண்ட திருக்குளச்சோள சோழம் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாட சொல்லி சிவங்கோவில் கட்டுகிற சோழர்கள் அதை காட்டுகின்றான் பார்க்கிறோம் தாக சொல்லி வரலாற்றை பார்க்கலாம் என்று கேட்டால் இந்த ஆழ்வார் பவனால் பார்க்க முடியும் வேற எந்த ஆழ்வார் பவனத்திலேயும் வரலாற்றை நிலை மாறி காண முடியாது ஒரே உழைப்பு என்று கேட்டால் சொல்லுகிறார் சொல்லுகிறார் பழவடியே திருவங்கையாளர் வரலாற்று செய்திகள் கிடைக்கின்றது பார்க்க வேண்டும் இன்னைக்கு ஒரு புத்தகம் வந்த பக்கத்தில் வரச்சேன் வெளியாக வைணவத்தை பத்தி காலவெள்ளத்தில் கழிவ முத்து இருக்கிறார் அவர் காலவெள்ளத்தில் வைணவம் முத்து எழுதுகிறார் அப்போ ஒரு குறிப்பு கரெக்டன் போர்ட் இதுவரை கிடையாது ஈடுபாடு அழகாய சாமி தான் என்று தூய்மை வருகிறது சாமி உருவாடுதான் முதன்மையில வரலாற்றை சேர்த்து அந்த குருபர முழுகத்தின் வழக்கை தான் காட்டுகிறார் பட்டகம் அமைகின்றது என்ன பார்த்தால் பதவியா தொடர்ச்சி கொள்வார் வேளம் குடியினோடு வண்டி செஞ்சேன் காட்டுகிறார் வேளம் குடியினோடு ரெண்டு சேர்ந்து கொண்டுதான் வண்டி செஞ்சோட அதுக்கு மேலாக மண்டு ஒண்ணுராக பாடினார் மது பண்கள் பண்டு கேட்டால் குப்பத்தில் உள்ளே பல்களை பாடுவதாக வேறுபாடு காட்டார் பாடித்து மரியாதை பாடு என்று காட்டுகிறார் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் பாடும் என்று காட்டுகின்றார் வருகிறார் செவ்வாய்க்கடி நான் என்ன திருவங்க வந்தால் நம்ம மாதிரி பத்து வருங்க அங்கே ஒரு அஞ்சு நாள் தங்கிவிட்டார் கார்த்தால தீர்த்தமாடிவிட்டு தன் அடியாரோட திருவிதி வளம் வருகின்றார் வந்தா ஒவ்வொரு திருமாளிகளையும் அவங்க ஏதும் சொல்லிக் கொடுக்கிறார் பிள்ளைகளுக்காக ஏனோ காற்ற பிரமாதமா இருக்கே அவருக்கு தமிழ்ச்சி ஆகிட்டார் சரி ரெண்டு நாள் ஆனால் மூணாக்கு திருமணிகள் அதை பார்ப்போம் ஆனந்தமா இருக்கிறேன் வெளியாட்டாள திருவசம் ஒன்பது மணிக்கு ஆழ்வார் விசாரித்திருந்தார் ஒன்பது மணிக்கு ஒரு திருமணிகளை நுழைகிறாரு பாத்தியார் உட்காந்துருக்கார் பள்ளிகளாக உட்காந்து சொல்லி இருக்கான் கோபியோட குரல் என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஆழ்வார் பத்தியில் வரவேற்றாரு வரவேற்றலாம் என்ன விஷயம் என்னன்னு கேட்டார் ஒவ்வொரு திருவாளிகளையும் கூட்டம் பார்த்த உடனே எங்க கூட்டம் தெரியல பெரிய கிளி எடுத்து கொடுத்தது சொல்லுகிறார் அது அவருக்கு காலம் வேலை வேலை இல்ல பிரம்மச்சாரி பெண்கள் அல்ல வேதம் செலுத்துகிற பொழுது வேதம் சென்றது பிரம்மச்சாரியாக போறோம் திருவாயு செவில்கள் என்ன வேண்டும் பஞ்சசம் ஆகியிருக்கோம் அதான் வித்தியாசம் வேதத்துக்கும் ஆழ்வார் தமிழ் வேதத்தை என்று கேட்டால் அது உபரேதமான போற வேதம் படிக்கிறதுக்காக ஆனால் திருவாயு சொந்தகத்து வேண்டுமானால் அதற்கு தேவையானது பஞ்சசம் ஆகிருக்க வேண்டும் என்ற கிராமத்தில அங்கே பெண்கள் என்ன பண்றாங்க இருக்காங்க பிள்ளைகள் சொந்த சொல்லிட்டு இருக்கான் பெண்கள் எடுத்து கிளி வளர்க்கமாடி பிள்ளைங்க இருக்கு போன உடனேயே கிளி கூடத்துக்கு வந்துடுறது இந்த பிள்ளைகளை அங்கே அப்ப என்ன கேட்டால் அந்த கிளி என்ன பண்ணுறது எடுத்து கொடுத்து அதனால அவ்வாறு இளமங்க பேசவும் அரு மா மறை எப்படி மறை கேட்டால் மறை மா மறை அரு மாமறை அந்த நாடு சிந்த புக அழ்வார் மிக்கவே தீர்வு வேதம் செல்ற மாதிரியாக வேதம் கலமாயக்கூடியது ஆகியனால அரு மாமறை அந்த நாடு சிந்த புக செவ்வாய்களின் நான்மறை பாடு கிளியன் மனுவின் நான்மறை பாடு பிள்ளை பிரித்தித்தருடன் சென்று சேர்மிகளை இருந்தாலும் மனதில் நிம்மதி வரல பார்த்தால் பெரியவாச்சா திருகுர நடெடுக்கிறார் கண்ணின் நிந்தாந்து ஆதரத்திலே குயில்ின்றார் பொலிச்சூர் குருகு குயில் நிந்தார் பொலிச்சூர் குருகுர் வருவது குயில என்ன பாடும்ரிகハ பூஜதி பஞ்சமன்ன பஞ்சவரன் பாட செய்ய இங்கே வியாச்சாரதெ கேள்வி கேட்கிறார் குயில் வந்து என்ன பாடும் என்று கேட்டார் கேட்டவுன்னே அது சக்கவ பாடும் சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி என்ன ஆழ்வாச்சர உள்ள கேளிய கேட்டது குயில் என்ன பாடும் நம்மாழ்வார் வர்த்திக்கிற விவேகமான காரணத்தினாலே திருவாய் மொழியை செல்ல குயிலும் ஆழ்வார்க்கு திருவாய்மொழியை தான் பாடும் என்பதாக காட்டுகின்றார் என்று ஆகையினால ஆழ்வாருடைய பாடலை பார்த்தோமானால் இப்படியாக காட்டுகிறார் அதுக்கு என்ன பண்ணுகிறார் கேட்டால் காந்த பயிற்படுகிறார் கேட்டால் பெண்கள் எல்லாம் கிழியை வைத்துக் கொண்டு மறைபாட செல்லுகிறாரா சத்தம் செலுத்துகிறாரா கிளி பாடுகின்றதா அக்ரிபுராணங்கள் ஒரு கலை என்ன என்றால் ஒரு காலத்தில கிளிகளைத்தான் பேசிக் கொண்டிருந்தது யானையும் பேசிக்கொண்டிருந்தது என்பதாக பார்க்கின்றோம் அக்னியில் என்று கேட்டால் ராட்சசன உண்டு மாம்பட்டம் போட்டு விட்டான் அக்னி மரத்துக்கு பத்து போயிட்டான் போய் மறைஞ்சு விட்டான் எல்லாம் பிரம்மாவட்டத்தை புகார் பண்ணார்கள் பாவி ஓம்கிட்ட அக்னி இல்லையே போட்டாடி அவர் அப்படின்னு கேட்டார்கள் போனால் என்னாச்சு ஒரு மரத்துல கிளி இருந்தது அந்த கிளி என்ன இருக்கு கேட்டால் இந்த வழியா போனான்னு காட்டு உடனே பார்த்தா சவிச்சாங்க அதை தாண்டி தண்ணுல போனான் காட்டுக்கு போனான் அங்க யானை இருந்தது யானையை பார்த்து எங்கேயாச்சா யானை சொல்லு இந்த வழியா போனான்னு சொல்லு உடனே அங்கே பார்த்தா இனிமேல் நீ சொன்ன செய்ய பேசக்கூடாது யார்கு தவளை சென்று அக்னிமையால் கிளி கிளியொண்டு சித்திரகுழை கதைகள் நான் வரப்பாடுகின்றது கிள்ளி மலைபாடு நாங்கூர் மணிமாட செல்கிற இப்படியாக பாக்குறோம் அப்புறம் நாங்கூர்லயே வண்டு பல இசைப்பாட மைதா லாங்கூர் பண்டு மயில் ஆள நான்கு தேவால்துறை வருகிறது கெட்டை பாட இருக்கிறது இப்படியாக அழகா காட்டுகின்றான் அதுக்கப்புறமாக அமைப்பில் என்ன சொல்லுகிறார் கேட்டால் வேற எந்த பிரபந்த விஷயத்தை காட்டுதான் ஆழ்வார் திபிதேச அமைப்பை சொல்லுகிற பொழுது குன்றம் சொன்ன கிடையாது கோவலூர் ஷீராப விண்ணகரம் மணிமாட கோயில் வைகுண்ட விண்ணகரம் அறிவேய விண்ணகரம் தேவனார் தொகை செம்பில் செட்டியம்பலம் திருமணிக்கூடம் காவலம்பாடி வெள்ளங்குளம் வெள்ளியங்குழி கூதங்குழி கூடலூர் நன்றி மூலம் என்பதாக சொல்லி இனம் காற்றுவார் திருவங்கை ஆழ்வார் வேற யார் பிரபந்தத்திலேயும் கடை சின்ன உதாரணம் மணிமாட கோயில் இருக்கு மணிமாடக் கோயில் என்று நுழைய முடியாது நுழைய முடியாத படிக்கட்டவைகள் இருக்கின்றதே அதற்குத்தான் மணிமாடக் கோயில் என்கிற பெயர் ஆகையினாலே மணிமாடகியை சொன்னார் என்று கேட்டால் அப்படி இருக்க வேண்டும் திருத்தெச்சை அம்பலம் அங்கு என்ன என்று கேட்டால் தான் போது கடைசியாக யாரும் செய்யாத ஒரு காலை செய்கிறார்கள் அதாவது உபதேசம் என்ன என்று கேட்டால் அண்டனையே ஏற்றீர்களே பேராளம் பேரான பேர்கள் ஆயிரங்களும் பேசீர்கள தன்முறையிலைபா செய்கிறு ஆடிப்பாடி அரங்கவோ என்ற தொண்டர் என்று இலக்கணம் வருகிறார் குலைசேகர் ஆதிவாஸ் மய்மா பூக்கொழிப்பு திருவாயு பார்த்தோமானால் அடியார் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகின்றார் அதே வகையில் தெரிவிக்கின்றார் அதாவது பேராளம் பேரான தேர்கள் ஆயிரங்களும் பேசீர்களே நம்மாழ்வாண ஆயிரம் பேசீர்களே தன்பும் நகர்பாடி ஆடியீர்களே பாட வேண்டும் அதுக்கு பாட வேண்டும் நகர்பாடி ஆடி பாடி ஆட வேண்டும் என்பதாக காட்டுகிறார் இப்படியாக இந்த அவயங்கள் எல்லாம் அதுக்கு ஈடுபட வேண்டும் எவ்வளவு ஈடுபட வேண்டும் என்று காட்டுகின்றான் விவரிக்கிறார் பெண்ணானை காணாத கண்ணென்றும் கண்ணல்ல தொண்டர் கிரியானை கேடாது தெளிகள் மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதால் பேட்டல்ல நறுந்துழாய் மார்பனை ஆர்வத்தால் பாடாதால் பாட்டென்றும் பாட்டல்ல சங்கேந்திரின் கையானை கைகொழார் கையல்ல கல்லார்ும் கடவளரும் கண்டால் ஒரு மனமாய் சொல்லிக்கொண்டு வேண்டும் என்று கேட்டால் என்று காட்டுகிறார் அல்லர் என்று என் மனத்தை வைத்தனே என்று அவர் மனுஷனே இல்லை என்று பேசுகிறார் திருவங்கை ஆழ்வார் இப்படியாக இளங்கே இன்னும் கேட்டால் புதுவை படைத்தவர் திருமங்கை ஆழ்வார் என்று பார்க்கிறோம் அதுக்கு மேலாக கடைசி பதிகத்திலே திருமணம் பிரார்த்திக்கிறார் சத்தார மந்தத்தை அழுத்து தர வேண்டும் பார்த்துக்கிற பொழுது அங்கே அழகாக ஒரு மரம் யாரும் வந்தவாலை கிடையாது காட்டக்கலைப்பட்ட கலவர மரம் போலே ஆற்ற குழந்தை தெரிவிக்கின்றார் பாம்போடு குரையிலே பயின்றார் போலு தெரிவிக்கிறார் இதுபானொரை கொள்ளியின் உள்ளிருந்தே போல காட்டுகிறார் வெள்ளலைப்பட்ட நவீனம் போலையும் காட்டுகிறார் இடையழுந்த மரம் போலையும் காட்டுகிறார் மேம்பின் குழு மேம்பந்து தன் நிலைமையை பிரார்த்தித்து திருவாலை பிரார்த்திக்கிற பொழுது அவர் இரண்டாவது பகுதியான பிரபந்த வைலக்கண்ணத்தில திருமங்கையாழ்வாருடைய சிறிய திருமொழியில வேறெங்கும் இல்லாத விஷயம் இருக்கின்றன அதை பார்க்கின்றோம் அதுக்கு மேலாக மூணாவது விஷயம் வருகிறோம் விஷய அதை பார்க்க என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால் பெரிய திருமொழிகளின் அவசாரிகள் பரிகாசமத்திலே நாராயண அருளை செய்யப்பட்டது ஆகையாலே அது திருமுக பாஜகமாகும் என்று சொல்லி எனவே பெரிய திருமொழியில் செயல் முழுவதும் அதற்கு வியாக்கியானம் போன்றது அே முதல் பஞ்சத்திலே நான் கண்டுகொண்டேன் நாராயணன் என்று விளக்கத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு மேலே என்ன பாடுவார் கேட்டால் அதுக்கு வியாக்கியாரமாக பாடுகிறார் ஆகையினாலே திருமொழி தான் திருமந்திர நிவரணம் தான் என்று காட்டாரு கேட்டால் பெரியவன் செல்கிறார் திருமாள் காட்டிக்கொடர் திருமந்திரத்தின் பொருளை பெரிய திருமொழியிலே திருமந்திர்தமரே இதில் பரிபாதிப்பது ஆகையினாலே பெரியதொழைப் புறாகும் திருமந்திர விவரம் என்பதாக பார்க்கிறோம் நாராயணாய் என்றும் திருவங்கலத்திலே அருள் செய்கிறார் கற்று புத்தகம் அடியாக்கிடமென்று திருக்கணவர்கள் செய்கிறார் அதுக்கு இமையோர் தலைவருடைய திருநாமம் நடந்து திருமத்திரை சென்ற உடல்வெளும் பெரும்பகம் பிரிந்து நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணம் என்று அங்கே பேசுகிறார் அதுக்கப்புறம் திருவட்டாச மகாமந்திரத்தை எனது உழைத்துக் கொண்டு பெற்றேன் நாவினால் உயனான் கண்டுகொண்டேன் அப்படின்னு காட்டுகிறார் அதுக்கு மேல நான் உயர் கண்டு எனப்படுகிறார் என்று கேட்டால் அங்கு அழகார் காட்டுகிறார் நன்றுதான் உயனான் கண்டுகொண்டேன் காட்டுகிறார் அதுக்கு தெரிவிக்கிறார் நன்றினுடனும் பகலும் நாம் அழைப்பன் நாராயணா எந்த நாமம் பகலினா பாவிட கிரமத்திலே இவர் அப்படியே நாராயணா என்னும் நாமம் பாடி நீ உயிர் நலம் தரும் தொல்லை கண்டுகொண்டு செலுத்தினார் அப்படியாக தம்முடைய பாபங்களை போக்கும் ஆகையினால நீர் செய்ய வேண்டும் தெரிவித்துவிட்டு அர்த்தன் திருவங்கணத்தில் போகிறார் அங்க போனே அங்கே பேச்சு திருநாமம் மெட்டின் என்று தெரிவிக்கின்றார் அனுசரிப்பவர்களை உஜீவிக்கச் செய்வன் திருவங்கடமுடையான காட்டுகிறார் அந்த ஊர்லவா ஏன் சொன்னார் என்று கேட்டால் தெரிவிக்கிறார் எல்லாரும் அனுசந்திக்கத்தக்கதும் என்பதாக பார்க்கிறோம் போக்கியமான திருவட்டாஸ்கர மகாமந்திரம் எல்லாரும் அழுதத்தக்க முக்கிய விஷயம் நம்ம சம்பிரதாய பார்க்க வேண்டும் நம்ம சம்பிரதாயத்திலே ஆச்சா என்று கேட்டால் ஓம் நமோ நாராயண என்பதானது கோபம் மாமொழிகள் பிரதமத்துக்கு எல்லாரும் அதிகாரிகள் காட்டி கொடுத்தா அந்த போல ஆம் நம நாராயணா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஓம் நவோ நாராயண என்பதைத்தான் காட்டுகிறார் இங்கே எல்லாரும் அனுமதிக்க மகா மந்திரத்தை அனுந்திப்பவர்களை உஜீவிக்க செய்பவன் யாரு திருவங்கட முறையார் என்பதாக பிரிவாச்சல் ஆச்சியான காட்டுகிறார் கேட்ட கலியன் நமப்பதாக இருக்கின்றார் பிரணவத்தாலே நமக்கு உள்ள உறவு இருக்கின்றதே அதை தெரிவிக்கிறார் முற்றதுவும் அடியார் கழிவு என்று காட்டுகிறார் நாராயண மதத்தாலே தேவதாந்திர சேகர் இருக்கின்ற அதை கழிக்கிறார் என்ன அர்த்தம் என்றால் பார்க்க வேண்டும் திருநரையில போய் என்ன திருமந்திர கேட்ட உடனேயே அங்கே தெரிவிக்கிறார் தெரிவிக்கிறார் என்ன பண்ணுகிறார் எல்லார் சிறுநாதமும் சொன்னாலும் அது நாராயணம் காட்டுகிறார் இலங்கை கரம் தரம்பி உலகி நாமம் சொல்லில் நமோ நாராயணே கடலாகி வையமடந்தான் நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கை வண்ணை நாமம் சொல்லில் நமோ நாரமே அவதார அவளவில் சொல்லிக் கொண்டு குன்று உடையா எடுத்து அடிகுடை திருநாமம் நன்றி நமோ நாராயணர் காரணத்தினாலே எல்லா எப்படும் என்ன என்று கேட்டால் நமோ நாராயணர் சொல்லிவிட்டாய் கட்டிவிட்டார் திருவந்திர அர்த்தம் இருக்கின்றன அதன் விளக்கத்தை திருக்கணும் கேட்கிறார் கேட்டிருந்தால் நிலமுக்கெல்லாம் கவனிக்க வேண்டியது மற்றபோர் தெய்வம் உலகம் என்று ஊற்றிலே உட்டதும் உன் அடியா கடிமை மக்கள் தான் பேசிலும் ந திருவற்றழுத்த கற்று நான் கண்ணவரத்துறை அம்மானைய பார்க்கிறேன் திருமந்திரார்த்தத்தை அனுசெய்தவர் திருக்கண்ணம் பெருமாள் பார்க்கிறோம் என்ன பண்ணுகிறார் எடுத்த சொல்லுகிறார் மற்றொரு தெய்வம் உலகென்று இருப்பார உச்சிலேருந்து விட்டார் திருமந்திரவரங்கம் சொல்லுங்கள் வேண்டும் நாராயணனே நமக்கே தாயகளைதான் சொல்ல வேண்டும் அதை சொல்லுறவர் எடுத்து மற்ற தெய்வம் உலக என்று இருப்பவரோடு உச்சிலேயே எழுதிவிட்டார் கேள்வி நாராயண பதம் இருக்கின்றது என்ன கேட்டால் சித்த சித்தாய் பார்த்தோமானால் தேவதான்களையும் வந்து விடுகிறது எல்லாருக்கும் அந்த பெருமாங்கிற காரணத்தினாலே அப்ப நார மதத்தின எல்லா தெய்வங்களும் வந்துவிடுகிறது ஆழ்ந்தார் தெளிவுபடுத்துகிறார் மற்ற தெய்வத்தை நாம் உற்றுக்கொள்வதில்லை என்ற காரணத்தினாலே மற்ற ஒரு தெய்வம் உலகென்று இருப்பதோடு ஊற்றினேன் நாராயணபதத்தை ஏற்றுக்கொள்ளமானால் நாரபதத்தாலே லோகத்திலே உள்ள நிகழ்த்தி பிச்சுதான் பேச இல்லை அப்படி இல்லாமல் நாராயணத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே தேவதாந்திரும் எல்லா மர காரணத்தினாலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார் ஒரு தெய்வம் உலகன் எதிர்ப்பாரோடு அடியார் பாகதேகத்தும் அனுபந்த தெய்வத்தை காட்டுகிற காரணத்தினாலே நமக்கு நிலை என்ன என்று கேட்டால் அடியார் கடிமை கண்ணீசித்தான் வியாக்கியான எம்பெருமானை பத்து பார்க்கிறோம் எம்பெருமானை பத்துவர்களுக்கு பாகவத அடியாரைவா அங்கு வந்து விடுகிறான் என்ற காரணத்தினாலே முற்றதும் உன் அடியார் கடிமையின் காட்டு விடுகிறார் ஆகையினாலே அச்சாவதான் நம்பித்தார் கேட்டால் மட்டெல்லாம் பேசணும் இது பேசணும் நாரகத்தத்தை விளக்கம் என்கிற பொழுதும் லோகத்தில் எல்லாம் வந்தா கூட நின் தெளிவர்களுக்கு காற்று அந்த திருவந்திரார்த்த கேட்ட வெளிப்பாடு நான் கண்டபுரத்துல அம்மா என்ற காரணத்தினாலே திருவந்திரார்த்த விளக்கத்தை நிமிடுகிறார் என்று கேட்டால் எழுத்துகிறார் அப்படிங்க சரியா ஒரு உபன்யாசத்துல இதையே நாட்டெடுத்துக்கொண்டு விரிவுபடுத்தினாலும் முக்கியமான பாசனமானாலே இப்போ டயத்துகார் தெளிவிட்டே இருக்கிற காரணத்தினாலே அதனால என்ன கேட்டால் அவர் தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட அச்சாவதாரன் என்பதற்கான தெரிவிக்க வேண்டும் என்று அக உண்டாய் காண வேண்டும் என்று ஆட்சி உண்டாயிடு உடைய திருவங்கையாளருடைய திருமொழியில உள்வகையத்தை பார்க்கலாம் ஒண்ணு என்று கேட்டால் இப்ப இந்த ஒரு திருவாண்டு போய் நல்லவர்கள் காட்சி நடந்தால் நாங்கள் யோ என்பதாக சொல்லி அந்த கலர் இருக்கின்றது அதை காட்ட வேண்டும் என்பதாக காட்சி விட்டார் இந்த பார்த்து நாள் இப்போ வெண்ணப்பேன் முன்னம் பாலை வெள்ளம் என்று பார்த்து நடக்கிறேன் அடுத்தபடியாக திருமுறையூர் போறார் அங்கே போய் திருமாவை கேட்கிறார் எனக்கு உரையாய் இது மறைந்த உள்ளாயோ அதுக்கு என்ன சார் இதுல திருவேணியை காட்டு திருமே நிறத்தை காட்டு நீ எங்க இருக்கிறாய் என்று காட்டு என்று மூன்று கேள்வி கேட்கிறார் திருமங்க பாசனத்திலே இந்த கேள்வியை போல கேட்டவர் யாரு நேராக அவர் போவதானது என்ன விஷயத்தில் துணையடும் என் நாளினால் உயர் கண்டுகொண்டிருக்கிற காரணத்தினாலுகிறார் மேல போய் வார்த்தைகிறார் கேட்டால் மந்திரத்தை வணங்கி அனுமதி கண்டுகொண்டேன் என்று அதுக்கப்புறமாக அடுத்து வைக்க போறான் பார்த்தோமானால் அதை கடுத்தபடியாக நேரம் திருவள்ளிக்கேடி வருகிறார் பார்த்தன் தேர்வும் நின்றாவை திருவந்திக்கேடி கண்டேன் என்பதாக சொல்லிக் கொண்டு இங்கே கண்டேன் காட்டுகிறார் அதுக்கப்புறமாக எனக்காகவே படுகாடு கடகத்தில் கேட்டால் பேரா மூலம் கும்புசித்த அந்த சுதந்திர முழு நகர் கற்பகத்தை கண்டுதான் கடல் மலை தலசாயத்தை என்பதாக சொல்லிக்கொண்டு அங்கே தந்தையின் காட்கிறார் என்ன பண்றார் வருட்டால் எவா பிரிமையை பார்க்க வேண்டும் எம்பெருவான் நிலத்தை பார்க்க வேண்டும் எம்பெருவான் எங்க இருக்காது பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினால அங்கே பார்த்தார் திருக்கோவில் கேட்டாளர் இப்படி பார்த்து சொல்லுகிறார் நறுவண்ணை ஒளியாச்சென்று கண்ட சொல்லித்தான்ன் அதுக்கேட்டால் எங்க கேட்டார் உடனே நான்கூரில் சம்பன் நகர் கொழுந்து போறார் என்று கேட்டால் பேரலில் என்று அழகாக சொல்லுகிறார் கண்டு முடிக்கிறார் அல்லிமா அவரால் நன்னு அரிய கண்டுகொண்டு அல்லல் சீர்த்தேனே என்று சொல்லிவிட்டார் அதுக்கப்புறமாக அவர் எங்க வராது கேட்டால் ஸ்ரீரங்கத்தில் வருகிறார் அங்கே கேட்டால் வரையுறைத்த திருமாலயம் மானை எனக்கென்றும் இழிஞானை பரிகாட்டவன் மானை யான் கண்டது அணுநீர் தென்னரைந்தது என்பதாக சொல்லி திருவங்க செவிக்கிறார் தெரிவித்த பிற்பாடுதான் அவர்கள் இன்னொரு கேட்ட கேள்வி பதிலைக்கு வருது கேட்டால் அங்கே பார்க்கிறோம் அதுக்காக என்ன பண்றார் என்று கேட்டால் நேராக புரட்டு போகிறார் திருக்கண்ண போகிறார் அங்கே கண்டறி பகவாளிடம் பார்த்துகிறார் அதுக்கப்புறம் கண்ணம் கண்டுகொண்டேன் என்று பாசனத்திலே அந்த பெருமாளை கண்டுகொண்ட ஒரு கேள்வி கேட்கிறார் பாடம் எடுக்கிறார் பெண் செண்ட ஒன்றை குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள் தானே என்ன பண்ணலாம் என்று கேட்டால் திரியாக்காரம் கண்டுகிறார் ஒரு வசித்தம் விட்ட ராமவதாசை பாடம் கேட்டீர் தாந்திகிட்ட கண்ணராஜை பாடம் கேட்டீர் இங்கே திருவங்கையாளர் கேட்க வருகிற குரவா என்பதாக சொல்லி கேட்கிறார் குறிப்பாக சொல்லி கண்டுகொண்டேன் திருமாளை நேராக கண்டார் முதல் பாசனத்திலே நான் கண்டுகொண்டேன் நாராயணன் நாமும் சொன்னார் பின்னாடி எதை கண்டுகொண்டாலும் கேட்டால் நாராயண நாமத்தாலே பிரதிபாதிக்கப்படுகின்ற திவேக இன்பெருமான்களை எல்லாம் கண்டேன் கண்டேன் என்பதாகவும் கண்டேன் நான் என்பதாக சொன்ன காரணத்தினாலே இந்த எப்பெருமானுக்கு அந்த ரெண்டு நாள் திருமான் உபயோகப்பட்டு காட்டி கொடுத்த காரணத்தினாலே அவ்வளவு பிரத்யமாக அவர் கண்டார் நாம் என்ன பண்ண வேண்டும் இந்த பெரிய மொழியை தெரிவித்தோமானால் ஆழ்வார் கிடைத்த பேர் இருக்கின்றது அது நமக்கு சின்னமான காரணத்தினாலே இப்படியாக பெரிய திருமொழியில ஆழ்வார் இவ்வளவு விஷயங்களை காட்டி கொடுத்தார் அது ஒரு முகை அதன் பெலையே தவிர பெரியக்கியான காட்டு கேட்டால் இருங்கலன் உலக இமையார் ஆகவர்தே என்பது பெரிய சிவன் பார்க்கிறோம் இங்கே பட்டமஞ்சியின் சம்பாதத்திலே அறிவுடையார் அபூசார்த்தம் என்று காற்கலை கொண்ட ஐவரையத்தை பலமாக சொல்லலாம் என்று நஞ்சியர் கேட்கிறார் பட்டம் சொல்லுகிறார் திருவங்கை ஆயினால் அவதிருந்த பின்பு தியாகமான அடிப்படையிலும் பரவபுஷா சத்துக்குத்தானே போயிருந்ததாக காட்டிவிட்டார் இப்படியாக என்ன சொல்லுகிறார் ஈஸ்வரனாகவுமாம் நித்தியசூரியனாக விநியோகமானால் அவனை முகம் ராஜக்கிரவியத்தை பறித்து பாகதேஷமாக்கினால் அதுபானூபம் பாகவத் பதார்த்தத்தை பறித்து பாகவதேட்டால் அவர்கள் சீமைத்து வந்தாது விஷயமா இல்லை பாகவத அவகாசம் இல்லாமல் இருப்பவர்கள் அவரிடமிருந்து பறித்து கொடுத்தால் பாகதர் கழகமாக பார்க்கிற காரணத்தினால் வியாக்கியான வித்தாரமாக ததியா ஆழ்வார் கொள்ளகி சரியாகப்பட்டார் விஷயம் இருக்கின்றன அது விஸ்தாரம் வருகின்ற அதையும் இப்படிப்பட்ட ஆழ்வார்க்கு ஈடுபாடு இல்லை என்று கேட்டால் நம்ம ஆழ்வார் திருவாய்மொழியில ஈடுபாடு அதன் காரணமாகத்தான் ஒரு திருக்கார்த்தி என்று திருடன் தாண்டகத்தை அழகா பாடின பொழுது திருவான் என்ன வேண்டும் என்று கேட்கிற பொழுது அப்படிக்கிறார் வைகுண்டையாஜி அபியன் உற்சவத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே திருவாயு மொழிக்கு வேதசாமி அளிக்க வேண்டும் அதை பற்றால் கேட்க வேண்டும் என்று தாமே என்ன பண்ணுகிறார் அபிநயத்தை காட்டி இவ்வளவு உத்தவம் நடத்துகிறாங்க காரணத்தினாலே இப்படி பெரிய திருமொழியில் உள்ள பல பதங்களும் திருவாரூரி பதங்களும் ஒத்ததாக இருக்கின்றது புலமுழிவு சுவாமி புத்தகத்துல அங்கு நிற்கின்றார் அவகாசி பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை அரிய கொடுத்ததுக்கு அது என்பதற்கு என்ன சொன்ன தெரிவித்தார்கள் ஒரு தாய்பாடு அம்மான் கூட்டு கண்ணு போட்டு அது கண்ணு தெரியல மாதிரியாக கூட்டு வச்சுதான் அதே போல மகாவித் பேசிய கதையில உன் தெரியாம எப்படி ஊரா குருட்டா கிடைக்கும் என்று அப்படி யாரும் சொல்லும் இரண்டாவதாக இன்னொன்று என்ன என்று கேட்டால் அதை தெரிவிக்க வேண்டும் என்ன என்றால் வைபவத்தை தேங்குகின்ற பொழுது ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது ராமன் மலைகளாலே அணையை போட்டு குரங்கு அழைத்து போனால் தாண்டித்த குரங்குகள் சமுதிர ஆழம் தெரியுமா அது யாருக்கு தெரியும் மந்திர வேலைக்கு தான் தெரியும் அது மந்திர வேலை போன்றவன் மகாவித்வான்கள் அப்படியே மனமே போனவன் குரங்கு ஊடி போன மலை வேலை போன மாதிரியாக அப்படியே போயிருக்க கவித்துள்ள வேண்டும் ஸ்ரீமாலி தீரகலீநா கலிவை ததுஷவி பிராநாய மங்களாபூதமுசவையாண்டிமத்தூதா இசநாசா மங்களம் ஸ்ரீமேர மாதிரிபுனீந்திரா மகாத்மேரங்கூம